பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு சென்னை தமிழ் இசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை சென்னை கந்தகோட்டம் அடியார்திருக்கூட்ட உறுப்பினர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் குத்துவிளக்கியேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் பண்ண முடியுது பன்னீடு என்று சொல்லப்படும் தெரியும் அல்லவா அதுல மிக முக்கியமானவர்கள் நாலு பேர் திருநான்கிருநாவுக்கர்த்தர் சுந்தரர் மாணிக்கவர் இந்த நாலு பேருக்கும் ஒரு துதி செய்யணும்னு நினைச்சார் உமாவதி சிவாச்சாரியார் நான் பேசும்போது இன்னொருத்த பேசினீங்கன்னா எனக்கு பிடிக்காது ஆமா யாரும் சொல்ல முடியாதத சொல்லிட்டு இருக்கிறேன் கவர்மென அதுக்கு உமாவதி சிவாச்சாரியார் ஒரு அற்புதமான ஒரே பா நாலு பேருடைய பேரில் புகழியர்கி புகழி என்பது அவதாரம் செய்த திருஞான் சம்பந்த அடுத்த வரி ஆயுமி கண்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போட்டி திருநாவுக்கரசருக்கு அந்த துதி இந்த மூன்றாவது வரி வாடி திருநா ஒரு ஊர் வந்து பதம் சுந்தரர் ஊடிமதி திருவாத ஊரில் திருத்தால் போட்டி திருவாத ஊரில் திரு செய்த மாணிக்க வாசகரை வருங்க இந்த மாதிரி எந்த பாடல்களும் கிடையாது ஆமா அற்புதமான பாடல் நமக்கு திறந்தோற கேட்டு கேட்டு இதுதானே இதுதானே போயிடும் தர்வரம் சவுனாரு அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துருது நினைக்க கூடாது சரி அவர் உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சாரா நாம ஒன்னும் பேசாம அத கேட்டு பேசறதுக்கு வெறிய வெளியே பேசலாம்ல இல்லையா ஆமா இந்த அற்புதமான பாடலை தேவார ஓடுவார்கள் தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே பாடினாங்க அவர் பாடி வச்சது ஒரு அற்புதம் அதை தேடி மறுபடியும் பாடலாம் பாருங்க இல்லையா அது ஒரு அற்புதம் ஆமா அது அப்படியே இருந்து போச்சு ஆமா எனக்கு தெ அறுபது வருஷமா தேவாரம் பாடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் பன்னீர் திருமுறையில ஆசிரியர்கள் பதினெட்டாயிரம் பாடல்கள் இல்லையா ஆமா இந்த பதினெட்டாயிரம் பாடல்கள் பாண்டவர்களுடைய பேர் வரீச்சையா யாருக்காவது சொல்ல தெரியுமான்னா அறுபது வருஷமா தெரியாது தெரியாது அப்படியே இருந்தது அது தெரியலங்கிற வருத்தமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி கந்தசாமி பிள்ளைங்க தருமபுரத்தில் ஒரு திறந்தார் சைவத்தில் நல்ல ஈடுபாடு உடையவர் சிவபூச பண்றவர் அவர் என்ன பண்ணினாரு ஐயோ இருபத்தேழு பேருடைய பேர் வர்றாப்பு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார் எவ்வளவு நன்றியோட செய்தார் பாருங்க அந்த வேலையை இல்லையா ஆமா கந்தசாமி பிள்ளைன்னு பேரு இப்போ முதல் பார்த்து சொன்ன நம்பியாண்டாருல இது உமாவதி சீவம் பாடிவிட்டு நீ இருபத்தேழு ஆசிரியருடைய பேரையும் நான் முன்ன ஒரு தடவை இங்க பாடி காட்டிருக்கேன் இதனைக்கட்டு சில பேர் வீட்டுக்கு வந்து எரி எரி உண்டு அது இப்ப சில புத்தகங்கள்ல பிரிண்டில் வருது இல்லையா ரெண்டையும் நான் பாட போறேன் போற்றி கண்ணிடப்பில இந்த பிரடி போற்றி பாடி திருநாவளூர் பண்டொண்டை படம் போற்றி ஊடிமணி திருவாரூர திருத்தால் போட்டி திருஞான அந்த வரிசைய சொல்ற இருபத்தேழு பேர் வரும் திருஞான திருவாத குருவத்தை திருமாளிகேவர் சேந்தனார் கருபூர் தடுப்பூன்புரி திரம்பி பரிஞான கந்தராதித்தர் வேணாட்டர்கள் வாய்ந்த திருவாரிய முதல் மறு குருமர் செய்திராயர் மூரர் மந்த திருவாளர் ஒரு காரைக்காலம் அய்யடுகள் சேருமான் உடல் கல்லாருனார் கபிலர் பரணர் மெய் உருடம்பெருமானோடு அடிகளார் திருமேவு பத்தினத்தடிகளோடு நம்பியாந்தார் நம்பி சேர்க்கிறாரும் சிவனரி திருமுறவு பண்ணி தந்தது செய்த தைவீகத்தன் இதை நான் சுலோவா சொன்னா வராது சில மந்திரங்கள் சொல்லி சொல்லி பழக்கமா போயிடும் சொன்னா வராது இதே என்ன மெதுவா சொல்ல தப்பு தவருமா இல்லையா சொல்றேன் செந்தனார் கருவூர தள்ளுபூந்து திருடின கந்தராதித்தர் வேணா தடுவே வாய்ந்த திருவாதி அமரர் மறு புரடோத்தமர் சேதிராயர் மூலர் மன்ன திருவாதவாயார் ஒரு காரைக்காரம் அய்யிகள் சேரமான தவறதே கிடையாது திருஞான சம்பந்தர் வாகிந்த சுந்தர திருவாருமற்ற திருவாளிகேவர் சேர்ந்தனார் தடுப்பூந்து நம்பி பரிஞான கண்டராய திருவனா தெடிவு வாய்ந்த திருவாளிய முதல் மது புருடோத்துமர் சேதர் மஞ்சள் திருவாளர் ஒரு காரைக்காக அயடைகள் சேரமான உலகர் கல்லாடினார் உன் கபிலர் பரனர் மீ உணர் நம்பெருமானோடு திருநேவு பற்றியோடு நம்பி ஆண்டா நம்பி சேர்க்க யாரும் சிவனரி பன்னிரெண்டாவது அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்பது நியதி அது எல்லாரையும் முடியுமா இந்த நியதியை செய்யா உங்களுக்கு ஆயுதம் வேலை இல்லையா குடும்பம் தொழில் ஆயுதம் வேலை என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தன் வேணும்னா சார் இல்லையா அதே போலதான் இப்போ இது ரெண்டும் சொல்லிவிட்டேன் அதே போலத்தான் அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய பெயரையும் திறந்தோறும் சைவனாக பிறந்தவன் சொல்ல வேண்டும் சொல்லி வணங்க வேண்டும் என்பது நேதி அதத்தான் மகான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிட்டு போயிட்டார் கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் வந்த தெய்வ சேர்க்கிறார் குருமான் தீத்தொண்ட தொகை அப்படின்னா அதையும் நான் சொல்ல தவறு இல்லை இதை பன்னிரண்டு மணிக்கு விழித்துக் கொண்டேனே ஆனாலும் கூட என்ன நஷ்டம் வாயிருக்கிறது நெஞ்சிருக்கிறது ஒரு தடவை சொல்லி கும்பிட்டா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அல்லவா அல்லவா ஆமா இன்னைக்கு நீ சொன்னா இன்னைக்கு சொல்லிட்ட அனுதானம் பண்ணும் போது இந்த திருத்தொண்ட தொகை சொல்லித்தான் அனுதானம் பண்ணுவேன் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு மூணு மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுக்கிட்டு யோகாசனம் போட்டுட்டு சிவபூசை பண்ணிவிட்டு தான் வருவேன் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை அதனால சிவபூசை கூட நான் வந்து விடுகிறேன் நேரத்தோடு எல்லா நிகழ்ச்சிக்கும் போக வேண்டும் என்ற நியதி கந்தகோட்டத்துக்கு ஒம்பது மணிக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமையில் பஸ்ஸு குறைச்சல் ஏழு மணிக்கு நான் போந்தால் தான் பஸ்ஸு அதை விட்டேன்னா மறுபடியும் எட்டு மணிக்கு தான் எட்டு மணிக்கு பஸ் ஏறி ஒம்பது வந்து இறங்கி நான் ஒம்பதரை மணிக்கு நான் கந்தகோட்டத்துக்கு போகணும் எனக்கு கந்தகோட்டத்துக்கு நான் ஒம்பது மணிக்கு இருக்கணும் அதனால் அந்த ஏழு மணி பஸ்ஸை நான் பிடிக்கணும் இல்லையா அதனால் ஆறரை மணி ஆறு விட்டு போகிற எந்தாலும் சரி புறக்கட்டும் அந்த பஸ் ஏறி வந்துடும் அத ஒரு ஆங்கிலேயம் சொன்ன ஒரு நிகழ்ச்சிக்கு நீ மூணு மணி நேரம் முன்னேற வேணாலும் போ ஒரு நிமிஷம் லேட்டா போகாதவா தருமபுரி சுவாமிநாதன் லேட்டா வந்தாருங்கிற வர்றதாரே கிடையாது சிவபூஜை பண்ணிக்கலாம் இல்லையா சாப்பாடு மாதிரி ஆக இந்த திருத்த துறை இப்போ வைணத்துல பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அந்த ஆழ்வார்களுக்கு பாடல்கள் கிடையாது பாடல் கிடையாது தனித்தனியா தான் அதுவும் பின்னால வந்தவங்க யாரோ செய்து வச்சிருக்காங்க தனியன்கள் என்று அல்லவா நமக்கு நம்ம ஆச்சாரிய மூர்த்திகளே செய்து வச்சிருக்காங்க பூர்வீக சொத்து நம்ம சொத்து இல்லையா சொத்து அண்ணாமல செட்டியாத்தேத்தே கட்டடத்தை கட்டி தேவார்த்த பாடுங்கப்பா தமிழ் செய்ய பாடுங்கப்பா போனார் திருத்தொண்ட தொகை என்பது பூர்வீக சொத்து கிடைத்த சொத்து ஆமா இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன் வைணவத்துல நீ நாமம் போடுறாங்க அதுக்கு பிரபஞ்சத்துல பாட்டு இல்லை ஆதாரம் கிடையாது ஆமா நான் பார்த்த வரைக்கும் இல்லை என்று சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன் ஆனா நான் பூச நிபுதி இருக்கேன் தென்னியான்சம் பதினோரு பாடல் தேன் தேனா தெய்வீகம் தெய்வீகமா இருக்கிற பொரு தன்மை உடையது இவ்வளவு பெருமை உடையது கொண்டு போய் ஆயிரம் ரூபாய் நோட்ட கொடுத்தம்னா என்ன பண்ணும் ராசி போடுவா நம்மள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவோம் பத்திரமா மறிச்சு மடிப்போம் ஆயிரம் ரூபாயினுடைய தன்மை நமக்கு தெரியும் குழந்தைக்கு தெரியாது இல்லையா அதனால திருத்தந்த தொகையா இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நினைவுகள் இருக்கும் இப்போ அப்பர் சுவாமியினுடைய வரலாறு போன மாதம் உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் அப்பர் சுவாமிகள் நமது சமயாச்சாரிய சுவாமிகள் இரண்டாவதாக எண்ணப்படுபவர் முதலாக எண்ணப்படுபவர் தஞ்சான் சமுந்தர் வயதிலே சின்னவர் வயதிலே சின்னவர் அருளிலே பெரியவர் ஆமா சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம் தெய்வ சேக்குதாது குருமான் அவரை சொல்லும் போது சிவனடியே சிந்திக்கும் ஏ என்பது வேறொரு தெய்வத்தில் வணங்காதவர் என்று பொருள் அல்லவா ஆம் பவமகனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வரிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்த உணர்ந்தார் அன்னிலையில் என்பது தெய்வ சேர்க்கிறார் நமது முன்னோர்கள் அதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் நாம கொஞ்சம் கைவிட்டுட்டோம் இல்லையா ஆமா கைவிடக் கூடாது என்பதற்கு நினைவூட்டுவதற்குத்தான் சொல்றேன் நான் இப்போ நிவனடியே சிவஞ பஞ்சாச்சலம் என்பது நமச்சிவாக எந்த மந்திரம் கொண்டியல அங்கிருக்கீங்களா சரி பரவாயில்ல நமச்சியாயம் பக்த பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும் பக்தர்களுடைய பேர் கூட பஞ்சாட்சரம் போன்றது திருஞான திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசகர் என்று அவர்கள் பேரை சொன்னாலும் அது பஞ்சாட்சரம் போல என்று சொல்லுவார்கள் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சொல்லி ஒருவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தவர் அவர் கணநாதன் பேரவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சொல்லி ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார் அப்போ தேடிகள் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி என்று சொல்லி அந்தவன் திருவிடியை சேர்ந்த பெருமைகளை குறும்ப நான் என்ன தெரியும் அப்படி திருநாவுக்கரசையை கேட்டார் ஒரு பிராமணன் இது முன்னையே நான் உங்களுக்கு நினைவூட்டிருக்கேன் வேறொரு வரிசையில் இப்ப அப்பர் சாமியை நான் சொல்லிட்டு வரும்போது அத நான் சொல்ல கடமை எதை எடுத்தாலும் திருநாவுக்கரசர் சொல்லுவார் ஒரு வீடு கட்டினா திருநாவுக்கரசர் மனை பேச்சு இல்லையா ஆமா ஏன் அப்போதின் பேர் வச்சிருக்கலாம் அவர் பேர் வச்சிருக்கலாம் சிவன் பேரை கூட வைக்கல திருநாவுக்கரசர் பேரை ஒரு தண்ணீர் பந்தல் வச்சாரு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் ஒரு குளம் கட்டினாரு திருநாவுக்கரசர் குளம் ஒரு ஒரு மாட்டுக்கொட்டை கட்டினாரு திருநாவுக்கரசர் மாட்டுக்கொட்டை தெரிவித்தார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர்ன்னு சொல்லியே அவர் அடைந்தார் என்பது காட்டு உண்மை புல்லாவ ஒரு நாள் அந்த வழியை நடந்து போனார் நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நமக்காக பாடி வைத்தார்கள் நமக்காகத்தானே பாடி வைத்தார்கள் அல்லவா ஆமா ஒரு லட்சத்தி நாப்பது ஆயிரம் பாடல் பாடினாருந்து வரலாறு இன்னைக்கு தான் இருக்கு அதையாவது படிப்போமா கேட்போமா அதுல வர்ற நீதி அழை உணர்வோமா நல்ல நீதிகள் சொல்ற நிறைய சொல்ற தேவாரத்துல நீதிகளை நிறைய சொல்றது அப்பர் சாமியும் சுந்தரம்தான் விஞ்ஞான சமுந்தர் கூட அப்புறம் விஞ்ஞான வாழ்க்கை சைவ சமயத்தை காப்பாத்துவதற்கே அப்படின்னு அவர் அந்த வேலையில போயிட்டார் அவர் இல்லைன்னா சைவ சமயம் போயிருக்கும் தொலைச்சிருப்பார்கள் தலையை மொழி இருப்பான் அந்த பெருமான் தான் காப்பாற்றி விட்டார் அதனாலதான் எனக்கு தெரியாத சம்பந்தம் ரொம்ப புரியும் நான் சைவ வேளாளன் சைவ வேளாதான் நான் நாவுக்கரசே ஜாதி அபிப்பிராயம் இருக்குமேன்னா நாவக்கரசியும் செலுத்திருக்கணும் திருநாள் அரசர் பிராமின் அவர்கிட்ட அதனாலதான் உபதேசம் கேட்கும் போது கூட மதுரை சரியான உபதேசம் கேட்டுக்கிட்டேன் ஆமா மதுரை சரியான சம்பந்த ஆரியனம் இருக்க அல்லவா ஆமா இப்ப உங்களுக்கு அவர்கள் எல்லாம் வெளியில வராம அப்படி என்னமோ மரத்துக்கொண்டே செய்துட்டு இருக்காங்க வெளியில வரலங்கிறதுதான் என்னுடைய வருத்தம் இல்லையா ஆம் கையில கொண்டாந்து திணிக்கிறான் கிறிஸ்டியானிட்டி பேப்பரை நான் விரும்பி விட்டு வித்ராசம் கொடுக்கறது நல்லா தான் பாக்குறேன் இந்தா வச்சுக்கோ படிச்சு பாருங்க படிச்சு பாரு கையில கொண்டாந்து திணுத்துறோம் அந்த மாதிரி ஏன் இவங்களெல்லாம் செய்யலை அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தம் இல்லையா ஆமாம் எத்தனையோ மடங்கள் இருக்கிறது தருமராதீனம் திருவாவுதராதீனம் திருப்பரந்தா மடம் மதுரை ஆதீனம் குண்டைக்குடி ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம் வேரூர் ஒரு ஆதீனம் எத்தனையோ ஆதீனங்கள் மடங்கள் சைவ மடங்கள் இல்லையா அவர்கள்லாம் ஒன்னா தேர்ந்து நினைத்தார்களே ஆனால் இந்த சைவத்தை வானூலத்துக்கு அனுப்பிட முடியும் இல்லையா ஆமா நினைக்கலையே என்பதுதான் எனக்கு ஒரு பெரிய குறை பெரு ஆமா நான் அவங்கள்ட்ட பணங்கணம் கேட்கல எனக்கு வேண்டாம் ஏதோ நாங்க கடவுள் கொடுக்கறது போகணும் அப்புதடிகள் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அந்த அடியா நடந்து போனார் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு அது அவர் ஊரில் கூட வைக்கல அதுக்கு அண்ணாண்ட பல நடந்து போகிற ஒரு பெரிய சாலை அந்த சாலையில வச்சியா ஆமா அதான் அந்த தெய்வ சேர்க்கிறார் நல்லா குறிப்பிடுறாரு பலரும் மூலமாகவும் சாலையில் அந்த தண்ணீர் பந்தலை வைத்தா நடந்து போன நாவுக்கரசர் அரச நமக்கு கொடுத்த பேரு அதி பண்ணாம இவருக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஒரு சிவனடியார் அவரு ஒரு சிவனடியார் இந்த உள்ளத்தில் தெரிஞ்சது அந்த உள்ள சைக்காலஜி உள்ளபடியே நம்ம மனைவிக்கு நம்ம நல்ல அபிப்பிராயம் இருக்குமே ஆனால் காப்பி எடுத்துட்டு இல்லாட்டி போய் பச்சை தண்ணீர் கொண்டு வரவன் திருநாவுக்கரச தண்ணீர் பண்ற அப்படி திரும்பி பார்த்தாரு குளம் மந்தவன அப்படியா அங்க இருந்தவனை கேட்டாரு தண்ணீர் பந்தல் யாரையா வச்சது பக்கத்தில் திங்கட் ஒரு ஊருல திங்கள்ன்னா சந்திரன் சந்திரன் பூசை பண்ண ஊர் சந்திரன் ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கிறதல்லவா இங்க திருவற்றி ஊருக்காய்னா சூரியன் சூரியன் பூசை பண்ண ஊர் அதுதான் சங்கிரி நாச்சியார் திரு செய்த ஊர் அந்த ஊர்ல ஒரு பிராமணர் அவர் இத வச்சிருக்கார் சிறந்த பக்தர் சிவனடியார் அக்காண்டா ரொம்ப பிரியப்படுவார் வயசான வீட்டுல போய் பார்த்துட்டு அப்படின்னா அப்படியா சரி நீங்க தண்ணி வாங்கி குடிச்சு விட்டு நேர அவர் வீட்டுக்கு இது சினிமாவில் வந்துது இல்லையா மிக கட்டிக்க ஒரு டைரக்டர் அவர் பேர் என்ன ஏ பி நாகராஜ் ரொம்ப துணிச்சலா எடுத்த ஆமா நல்லாவும் போச்சு இவரை கண்ட உணந்து அப்புதடிகள் வெளியில விடியாந்து வாங்க சாமி வாங்க தண்ணி குடிக்கிறீங்களா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா தண்ணி குடிக்கிறீ கேக்குறோம் வாங்கன்னு கூப்பிடணும் ஆமா வாங்கன்னு கூப்பிடணும் பந்தவன் திரும்பி போகும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும் இது ரெண்டு பேரும் சொல்லலைன்னு சொன்னா அந்த வீட்டுல ஏதோ ஒன்று கிடக்குன்னு அர்த்தம் இப்போ ஒருத்த வீட்டுக்கு போனா அவன் வாங்குறன்னு கூப்பிடுறது நான் போயிட்டு வரேன்னு சொல்றது இல்லை வழக்கத்தில் எவ்வளவு தப்பு வந்து பார்த்தீங்களா ஆமா செத்த வீட்டுல தான் வாங்குறன்னு கூப்பிடுமாதான் வந்து போறவன் போயிட்டு வர சொல்ற மாட்டான் தண்ணீர் பந்தல் பார்த்தேன் சாமி தண்ணீர் குடிச்சுங்களா அப்படின்னு ரொம்ப நல்லா இவர் என்ன பண்ணினார் தண்ணீர் பந்தல் வச்சிருக்க அதுல நம்ப எதாது உன்னுடைய பேர் வேறொரு பெயரை எழுதியிருக்கிய அப்படின்னு கேட்டு வார்த்தை அப்படியே பெரிய புராணத்திலிருந்து வருது முன்பேர் எழுதாது வேறொரு பேர் ஏன் வேறொரு பெயர்னு சொன்ன உடனே அந்த ஐயருக்கு கோபம் கொதிச்சு போச்சு திருநாவுக்கரசர் என்ற பெயர் வேறொரு பெயரா திருநாவுக்கரசர் என்ற பெயர் வேறொரு பெயரா இதை அறியாதவர் நீயும் ஒரு சிவனடியாரா நீர் யார் பாஞ்சி மிகுந்த கோபப்பட்டு விட்டார் அப்படின்னு தெரிஞ்சது நாவுக்கரசருக்கு இதுக்கு நேரம் நாம பொறுக்க கூடாது அப்படி சூளையை கொடுத்து ஆட்கொல்லப்பட்ட சிறியவன் நான் தான் அப்படின்னா இந்த வரலாறு அப்போதடையில் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இல்லையா ஆஹா எந்த தெய்வத்தை நாம திணந்தோறும் சொல்லி வணங்குறோமோ அந்த தெய்வம் நேர வந்து நிற்கும் போது நீ யாருன்னு கேட்டு விட்டானே கீழே விழுந்து கும்பிட்டு மனைவியை கூப்பிட்டு வணங்கு அவருக்கு மூணு பிள்ளை ஒரு பையனுக்கு ஊத்த திருநாவுக்கரசு நடுப்பையனுக்கு நடுத்துருநாவுக்கரசு கடைசி பையனுக்கு கடைசி திருநாவுக்கேன் மூத்த திருநாள் கரசு சாமியை வணங்கு அவனுக்கு உயிரி கொடுத்த நடு திருநாள் கருசு சாமியை அந்த ஆடர் எப்படி வருது பாருங்க ஒரு உறுதி வாங்கிக்கிட்டாரு அந்த அம்மாவை உறுதி வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் பையன் முதல் பையன் அப்புறம் ரெண்டாவது பையன் அப்புறம் மூணாவது பையன் கடைசி பையன் வாங்கணும் அந்த ஆர்டர் பெரிய புராணத்தில் இந்த ஆடர் உணர்த்தப்படுகிறது என்று தெரிஞ்சு கொள்ளுங்கள் ரொம்ப சந்தோஷம் என் வீட்டில் மத்தியம நீங்க திருவங்க செய்ய திருவருந்து சமைச்சாச்சு இரு பக்கம் உட்கார்ந்து இருந்தார் சமைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மூத்த திருநாவுக்கரச கூப்பிட்டு அவருக்கு ஒரு வாழை தோட்டம் இருந்தது அந்த ஐயருக்கு வாழைத் தோட்டம் இன்னமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள் நான் பார்த்ததில்லை ஆமா அந்த வாழைத்தோட்டத்துல போய் நல்ல குருத்து இலையா நல்ல இலையா பார்த்து அறுத்துக்கிட்டு வாடா அது மூத்த பையன் அனுப்பிச்சு போனா இலையா அர்த்தம் இந்த பாம்பு ஜில் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அதனுடைய இயற்கை பாம்புக்கு தானே கூடு கட்ட தெரியாது கரையான் கூடு கட்டிருக்கும் அதுக்குள்ளது இருக்கும் இது வாழை மரத்தில் சுத்திக்கிட்டு இருந்தது ஒன்பது கால வச்சானா கடிச்சு பாம்பு இயற்கையில கடிக்காது என் வீட்டுல கொல்ல பக்கம் காடு இப்பதான் மூண்டுகள் தான் நிறைய வந்துருக்கும் ஒரு நாள் தோட்டத்துக்கு போனேன் ஒரு நல்ல பம்பு குசுன்னு படம் எடுத்து ஏண்டா இங்க வந்தேன்னு கேட்டேன் நாங்கள் உழவுல இடமாச்சேடா வந்தேன்னு கேட்ட படத்தை கீழே போட்டுட்டு தானே போயிடுச்சு நிதர்சனமா நான் பார்த்தது இது இவன் கால வச்சா மெர்ச்சி உன்ன கிடைச்சு பாம்பு வெடிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு எதை அடுத்த மேல அம்மாவிட்ட கொண்டு கொடுத்தான் இவன் ஓடுனா நல்ல பாம்புன்னு ஒரு பாம்பு அது கடிச்சதுன்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் மனிதன் செத்து போயிடுவோம் பாக்கி ஏனைய பாம்புகள் கடிச்சதுன்னா மகா தொந்தரவு ஆமா அதுதான் நல்ல பாம்புன்னு இருக்கு எங்கள் ஊரில் ஒருத்தனை கொம்பேதி மூக்கம்னு ஒரு பாம்பு கழிச்சு அது கொம்புல இருக்கும் பொத்துனுக்கு விடணும் யாராவது நின்னன்னா அவனை கடிச்சுக்கிட்டோம் கடிச்ச இடத்துல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா வெளியாகும் வெளியாகும்போது உயிர் போகும்போது உயிர் போடுற மாதிரி கத்துவான் அப்புறம் உயிர் போகும் இதுக்கு ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் கூட ஆகும் அப்படி ஒருத்தனை செத்து போனதை நான் பார்த்தேன் நல்ல பாம்பு அப்படியே இல்லை கடிச்சதிலிருந்து ஒன்றரை மணி நேரமும் ஒரு கணக்கு அம்மாவை கொண்டு போய் அம்மாவிட்ட கொண்டு போய் இந்த இலைய கொடுத்துட்டு எதுவும் சொல்லாமல் கீழே விழுந்து விட்டான் உடம்பு பூரா நீளம் பாய்ந்து விட்டது சதிவினை விஷம் தேந்தி விட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புதடிகளும் மனைவியும் சுவாமி சாப்பாட்டுக்கு இடங்கள் செய்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி யாரும் செய்யாத யாரும் செய்ய முடியாத இவனை ஒரு பாயிலை சுற்றி கொலையில் ஒரு பக்கமாக கொண்டு வச்சுக்கிட்டு இலையை நிறுத்தி போட்டு சுவாமி சாப்பிடணும் கைகால சுத்தப்படுத்திக்கிட்டு சாப்பாட்டுல போய் உட்கார்ந்தார் நாவுக்கரசர் பெரியவங்களை வணங்கிதான் சாப்பாடு போடணும் அப்பா விபூதி வாங்கினார் அம்மா வாங்கினான் அடுத்தபடி மூத்த திருநாவுக்கரசர் யூதி வாங்கணும் வாங்கணும் இரண்டாவது பையன் வந்து கையை நிறான் நாவுக்கரசர் கேட்டார் மூத்த திருநாள் கரு சேர்ந்து அழிவில் வருத்தப்படும் அவன் இப்போது உதவான் அவன் இப்போது உதவான் அப்ப இப்போது உழவான் அப்ப பின்னால உதவப்படுறான்னு அர்த்தம் வார்த்தையை கேட்டார் சிந்தையில் போட்டு பார்த்தார் இப்போது உதவான்னா என்ன அர்த்தம் ஓஹோ இந்த தவறா நடந்து போச்சு அப்படின்னுட்டு அவனை திருப்பரணம் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வாடி போயிட்டார் திங்களூர்ல இருந்து திருப்பா ஒரு மயிலோ கொண்ட முடியும் நேர கோயில் போயிட்டது கோயில் வாசப்படிக்கு இந்த சவம் எடுத்துக்கிட்டு வரப்பட்டது நம்ம மத சட்டப்படி கோயிலுக்குள்ள சவம் வரக்கூடாது இல்லையா ஆமா இப்ப பல கோயில்கள் அந்த தவறு நடக்குது இல்லையா சவம் தெருவில் போனா கோயிலுக்கு அதில் திறந்துருக்க கூடாது பூசை நடக்காது நடக்க கூடாது அந்த தவறு இப்ப எல்லா கோயிலும் நடக்குது எவ்வளவோ தவறு நடக்குதோ அதுல இது விடு சரி விட்டு ஒன்னாண்டு படுக்க வச்சார்கள் அற்புதமான திருப்பதியும் ஒன்று பாடினார் பையன் எழுந்தான் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது அந்த தேவாரம் இன்று இருக்கிறது நாம படிக்கல நாம கேட்கல அந்த திருப்பதியத்தை நாம் இன்னைக்கு ஓதினே என நம்ம உடம்புல பாம்பு குடிக்க வேண்டாம் பாம்பு குடிக்காமலே நம்ம உடம்புல எவ்வளவோ விஷ நீர்கள் இருக்கிறது இல்லவா ஆமா என் உடம்புல கூட அநியாயமான விஷ அதனால்தான் அந்த பதிகத்தை தினந்தோறும் சொல்ல ஆரம்பிச்சேன் அல்லவா ஆம் இந்த வரலாறு தெரிஞ்ச இருந்து நான் அந்த பதிகத்தை சொல்ல தவறுறது இன்னைக்கு கூட சொல்லிட்டேன் எப்ப சொன்ன நீங்க சிவபூச பண்ணலையே பஸ்ல கண்ணம் மூடிட்டு சொல்லிட்டு வந்து பஸ்ஸில் கண்ணை மூடித்து இன்னைக்கு வேலூர் தோழிபங்கன் இடலின் தடனும் அபிணைக்கு வினேன் மறைவுடையார் ஓரூர் வாயினை எந்திரா இணக்கம்தும் சடையாயனுமால் ஒன்று கொலாம் தேவார திருப்பதியேன் திருவாசகத்துல திருச்சாளர் திருக்கழுத்து படிகம் முத்து பேர் பெற்ற படிகம் அவளும் திருவாசகம்னு சொன்னேன் இதை கண்ணை மூடிட்டு சொல்லிக்கிட்டே வச்சேன் கண்ண மூடிட்டு சொல்லிட்டேன் சென்னைக்கு வந்துடுத்துக்காரு கீழே இப்படி நான் திருப்பதிவத்தை தான் சொல்ற வாசிதான் உணவு கூட இல்லாமல் இருக்கிற நிலையில நான் பாடிட்டு இருந்தேன் காரணம் என்னுடைய கல்வி அல்ல என்னுடைய அறிவு அல்ல திருப்பதியும் ஓடுற பாருங்க கந்த குடத்துல பாடி விட்டு வர்றேன் அந்த அற்புதமான திருப்பதி இடத்தை நான் இப்ப சொல்லுவேன் உங்கள்ட்ட புஸ்தகம் இருந்தா பாருங்க ஆர்டர் கிடாம சொல்லுவேன் ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரே ஒன்று கொலாம் உயரும் மது சூடுதல் ஒன்று கொலாம் இடுதண்டனை ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே இரண்டு கோலாம் இமையோர் துடுபாதம் இரண்டு குலாம் இளங்கும் பெண்ணான் இரண்டு கோலாம் உருவஞ்சரு மன்னது இரண்டு கோலாம் அவர் நிற மூன்று கோலாம் அவர் கண்ணூராவன மூன்று கோலாம் அவர் சூரத்தின் மொயிலே மூன்று கோலாம் தனக்கு எதிரில் நான் மூன்று கோலாம் எழுதி நிறானே நாலு கோலாம் அவர் சண்முகும் அவர் மூலியின் பாரந்த நாலு கோலாம் மறைபாடி நிரானே அஞ்சு கோலாம் அவர் ஆடரவின் படம் கோலாம் ஒரு வெல்புலனாவன அஞ்சு குலாம் அவர் காயப்பட்டான் தனி அஞ்சு குலாம் தேவை ஒரு அம்மா ஒரு புத்தி இருக்கிறாட அவரு தேவை கொடுத்தா இல்லையா இல்ல யாரோ ஒருத்தர் அவரு வச்சிருக்காரு சரியா சொல்றேன்னா அங்கே பாருங்க அது யாரு யாராவது வெளியூர் போடுற என் கண்ணு தெரியல சரி உட்கார்ந்து சரியா சொல்றேண்ணா சரி ஏழு கோலாமர் ஊடி படுத்தேனா ஏழு கோலாமர் கண்ட இரு ஏழு கோம் ஒரு ஆடும் உலகங்கள் ஏடு கோலாம் திசையாக்கினதானே எட்டு போலாம் அவர் ஓரிய பெருங்குணம் எட்டு போலாம் ஒரு தோணும் இனமரே எட்டு போதாம் ஒரு தோழமை எட்டு குலாம் திசையாக்கினதானே ஒன்பது போல ஒரு ஒன்பது போல் ஒரு நால்வீரல் ஒன்பது போல ஒரு ஒன்பது போல ஒரு பத்து கோலாம் அவர் பாண்டிருந்தான் நீங்கள் பத்து கோலாம் பத்து கோலாம் ஒரு காயப்பட்ட அற்புதமான திருப்பதிகத்தை பாதி இந்த பையன் எழுந்தான் இந்த தெய்வத் தேக்கிறார் ஒரு மாதிரி எப்படி அற்புதமான பொறுப்பதிகம் கிடைக்குமா இந்த பதிகத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச மூணு தரவையாவது சொல்லுக்கரசர் ஒரு தடவை பாடுனார அவன் பையன் எழுந்திருச்சான் என்னுடைய சீதனைக்கு ஒரு தடவை சொன்னா போருமா பத்தா அல்லவா ஒரு தடவை தான் சொல்லிருக்கேன் பாக்கி பாக்கி போனதும் போவேன் வீட்டுக்கு போவேன் அதனால தான் நான் வாகந்துக்கிட்டு இருக்கேன் ஆமா இதை இசைப்பாடராக வந்த திருப்பதிகம் என்று சொல்லி அடுத்தது இதை முன்ன ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன் நினைவூட்ட திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்தில் ஐந்தாம் ஆமா ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள் நம்பி ஆண்டார் நம்பியும் சோழன் இந்த ரெண்டு மகான தேவாரத்தை எடுத்து கொடுத்தவங்க அல்லவா ஆமா இந்த ஐந்தாம் துறைமுறையில ஆயிரம் பாடல்கள் இருக்கிறது இருக்கு அதை நான் கேசத்துலயும் பாடியிருக்கிறேன் சிடிலயும் வந்திருக்கு யார் செய்த புண்ணியமோ எத்தனையோ மூர்த்திகள் இருந்தாங்க திருமலை காட்டில் தேவாலம் போல மனப்பாடம் பண்ண கணேச தேசிய கணபதி தேசியர்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கூட இந்த டேப்பில் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அவர் பையன் இருக்கவும் தெரியும் அவருக்கும் கிடைக்கல திருநெல்வேலியில் சுந்தரமூர்த்தி ஓடுவார்கள் ஒரு பெரிய தேவால பாடகர் இருந்தார் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அவருக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல இந்த ஏழைக்கு கிடைச்சது ஆமா அதை நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு இந்தவா ஆமா அதிலே அந்த ஐந்தாம் துறைமுறையில சில அறவுரைகள் சொல்லிட்டு போற நிறைய அறவுரை சொல்ற மாநில சமுதாயத்தை பார்த்து நீ இப்படியெல்லாம் செய்து கொள் இப்படியெல்லாம் செய்து கொள் மாநர் பிறப்பை வேணா அடித்து விடாதே என்று அறிவுறுத்திட்டு அதிலே அண்ணம்பாடிக்கு நூறு தேவாரம் செய்த மடங்களில் மகேஸ்வர பொதுன்னு செய்கிற இடத்துல அதை பாடிபிட்டுத்தான் சாப்பிடுறதுன்னு ஒரு நியதி இருந்த காலம் உண்டு அந்த நியதியிலே வளர்ந்தவன் நான் யார் செய்த புண்ணியமோ என்னுடைய தகப்பனார் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலையில தருவன கொண்டு என்ன விட்டுட்டார் பகல் ஒரு மணிக்கு அந்த மகேஸ்வர பூஜை அதாவது சாப்பாடு போடுறோம் நூறு பேர் சாப்பிடுவாங்க அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் தர்மம் அந்த இலையை போட்டவுடனே சாதம் வச்சு இந்த பாட்டை சொல்லிவிட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடுறதுனால அன்னத்தை கொடுத்தவன் அவன் என்பது ஒன்று ரெண்டாவது இந்த சாப்பாட்டில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் தீர்ந்துவிடும் அதை சாப்பிட்டால் எந்த விதமான நோயும் எந்த விதமான கஷ்டமும் எனக்கு வராது அந்த சாப்பாட்டினால எந்த விதமான கஷ்டமும் வராது ஜீரணம் ஆகல ஒத்தால போச்சு அப்படிங்கிறது கிடையாது அதுல நான் பழகுவேன் ஆனாலும் நான் இப்பவும் எந்த ஊட்டில சாப்பாடு வைக்கும்போது அதனை சொல்லிப்பிடித்தான் சாப்பாடு ஆமா ஏழு இளவை தொட்டு அந்த பழக்கத்தில் வந்தவன் நான் ஒரு மடம் அந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறது ஒரு நீதி சொல்றன் செய்யும் செய்யும் தொல்லை வல்வியை தொண்டன் தான் செய்யும் மாணவர் அறிஞர் என்ன நீதி சொல்றாரு அல்லலும் அருவினையும் என்னை என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது ஆமா நடமாடுகிற ஒன்றும் செய்யாது சொல் அவன் செய்யும் அறிவினை செய்யும் செய்யும்னவர் சித்தம்பழவனால் அடிமை போன்றேன் என்னுடைய ஊன் நிலாவி இருக்கிற வரையிலும் மறக்க மாட்டேன் ஊன் நிலவி உயிர்க்கும் போதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் என் பான் சுத்தம் இருக்க உண்மை குளத்தில் எ <correct> <correct> <correct> <correct> <correct> அதனால நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கிரதையாக இருக்க திருவடியை போற்றிவிடு அவனை தூக்கி விடாது அவனை வைது விடாது பொழுதை போற்றி விடாது அவன் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் என்னைக்கே ஒரு நாளைக்கு அந்த கணக்கு பார்க்கப்படும் அப்ப நீ மாட்டிக்கொள்வாய் இந்த அறவுரையை அவர்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 kiredum in number isale porud pochi porakali paareyum eldum thookkanathe in number isale na naara na பெரிய கேட்டமான இருக்கு இந்த தஞ்சாவூர்ல ஒரு வக்கீல் ஆய்வுடையவர் தர நம்ம மேடையில் அந்த கணக்குல மிச்சமே கிடையாது தமிழ் கணக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அஞ்ச வந்து நாலாலை வகுத்தம்னா மிச்சம் ஒண்ணுன்னு வந்துடும் இது ஆங்கில கணக்கு இல்லையா தமிழ் கணக்குல முந்திரி நான் சின்ன பிள்ளையில படிச்சிருக்கேன் மறந்து போச்சு அதுல மிச்சமே கிடையாது இவன் எழுதுற கணக்குலயும் மிச்சம் இருக்காது எல்லாத்தையும் எழுதி விடுவான் அதான் கீழ கணக்கு அது இங்க பற்றம தெ அப்படிய போயிருக்கும் நிச்சமே இருக்காது அதுல ஆஹ் ஆமா கணக்கு நடக்கும் அப்படி தண்ணி கொண்டாத அண்ணி நடக்கும் சொல்ல நடக்கும் எப்படி பாடுவான் பாட ஓட்டம் புஷு போயிடும் இதுவும் தோலாதான் ஒன்பது ஓட்டம் இருக்கு போகல வச்சிருக்கே ஒரு நாளைக்கு இந்த பலூனை விட்டு அதை ஓடி போயிடும் ஓட்ட வேண்டியது அவன் வேலை நம்ம வேலை அது அவன் அது நாங்களே இந்த ஓட்டையை போட்டுவிட்டு போக்கிக் கொண்டோம் ஆனால் மகாபாவம் அதுவும் தற்கொலை இல்லையா ஓட்டை மாடத்தும் காட்டில் வேவத காட்டில் கொண்டு வைக்க போறோம் இல்லையா ஆமா அப்படி காட்டில் வைக்காதவங்க தான் கணசந்தர் திருநாள் சுந்தரர் மாணிக்கவாசர் அப்படி பெரியவங்களாம் இல்லையா அதனால்தான் அவங்க பெரியவங்களா இருக்காங்க அந்த வரிசையில் வள்ள பெருமாவும் சேர்றார் இல்லையா பாம்பன் சாமி கூட சேர்றதுக்கு ஆனால பாம்பன் சாமியை மட்டும் சொல்றேன்னு அர்த்தம் இல்லை செய்தது சாமிக்கு நைவேத்தியம் பண்ண சக்கர பொங்கல் வை அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா ஒரு சின்ன மலரை அவன் திருவடிக்க வச்சுடு அவர் மலரை கூட சொல்லல திருமூடு ஒரு சின்ன பச்சை துண்டு திருவிடியில் வச்சிடற ஒரு சின்ன பச்சை துண்டு அவன் திருவிழா சிவாயணம் யாவருக்குமாம் திரைவருக்கு ஒரு பச்சிலை இந்த ஒரு பச்சிலை என்பதை சிறுபேர் வில்பம் பொருவார்கள் என்ன போல நாட்டு சொக்காளி மாட்டிக்கு போவேன் கோயில் கோபுரம் தெரியும் செடி இருக்கும் ஒரு இலையை தள்ளி சிவாப்பணும் இது கணக்கில் எழுதப்படும் ஆமா யாவர்க்குமாம் வேறையுரு பட்ச இல்லை யாவருக்குமாம் ஒண்ணும்போது ஒரு கைப்பிடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருப்பு ஒண்ணூர்னு ஊர் அந்த ஊரை நினைத்தாலே இணைக்குது எனக்கு ஆம் ஊருக்கு கிழக்கால ஆறு அப்புறம் ஒரு குளம் அப்புறம் ஒரு கோயில் அப்புறம் ஒரு குளம் நடுமத்தில வீதி இந்த ஊர் என் நினைப்ப விட்டு அகலவே இல்லை அந்த ஊர்ல தேவார பாடசாலை இருந்தது எம்மன் தண்டபான் தேசியருடைய தாய்மாவன் அங்க வாத்தியாரா இருந்தார் வேத பாடசாலை ஒண்ணு இருந்தது வேத பாடசாலை மாத்திரம் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன் தேவார பாடசாலையா எப்போவோ இடிஞ்சி போச்சு நான் அந்த ஊரில் சின்ன பிள்ளையா போச்சு ஆ ஆ வேத பாடசாலை மாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய பண்ணையாருக்கு சொந்தமான கோயில் ஊர் பூரா ஊர் பூரா வேறு ஒரு இனிச்சினம் கிடையாது அவருக்கு அந்த தேவார பாடசாலையில் ஒரு சாமியார் இருந்தார் அவர் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவார் எங்கள் அப்பா அந்த தேவார பாடசாலைக்கு மணியக்காரர் வேட்டை பாடசாலை தேவார பாடசாலை ரெண்டுக்கும் மணியக்காரர் இவ்வளவு சாமானு கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு எழுதணும் கணக்கு எழுதணும் இந்த சாமியார் பன்னெண்டு மணிக்கு எனக்கு கோபால்னு ஒரு பேர் உண்டு வீட்டில் செல்ல பேரு சாப்படுவார் அங்க சாப்பிடுறது இருந்தே கோபாலே அப்படின்னு கத்துவாரு ஓடுவேன் நீ சாதம் ஒரு உருண்டை என் கையில கொடுத்து என்ன சாப்பிட்டு சொல்லி அப்புறம்தான் சாப்பிடுவார் இல்லையா அந்த சாதம் சாப்பிட்டேனா அதனால்தான் நான் இப்படி இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் குறை இருக்கு இல்லையா ஆமாம் ஒரு ஞானியனுடைய கையில் கிடைச்ச சாதம் யாவர்க்குமாம் ஒன்றும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாய் என் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வருது டெய்லி வருது டெய்லி வருது வரும் இது வருல்லி ரெண்டுப்பழம் ஒரு பண்ணுசை ஏதாவது வச்சிருப்பாங்க இந்த பண்ணையும் வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு இருடா தோசை சுட்டுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க அது தலையாட்டும் இருக்கும் நிக்க இந்த தோசையை சுட்டு நல்லா ஆத்தி ஒன்று கொடுப்பாங்க போயிட்டு வாடா நீ கோமலம் விட்டுட்டே போலைய ரொம்ப நாளாச்சமையம் விட்டுட்டு போ அப்படின்னா கோமயம் விடுவான் கொஞ்சம் சாணம் போட்டு போடா சாணம் போட்டு இது டைலி நடக்குது நேற்று கூட அவங்க தோசை சுட்டு ஃபேன் காத்துல ஆத்தி கொடுக்கிறதை என் கண்ணால பார்த்தேன் நமக்கு கூட இல்லையே நான் சாப்பாடு சாப்பிட்றதே விட்டுட்டேன் இப்ப கஞ்சிதான் குடிக்கிறேன் ஆமா ஏன் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயு யாவற்குமாம் பிறர்க்கு இன்னுரைதான் இன்பமாக பேசும் கடுந்தொல் சொல்லாதே என்பது திருமூலத்துக்கு nanana dennanana yavarkuma elavakku orvathile yavarkuma ambasuvakku odavaiyure yavarkuma unnambodhu orugai pidhi yavarkuma therarkkinnuridane yavarkuma therarkkinnur I medication that trip to east 가� surgeries and energy I medical settings, the felt and kept looking at tonnes on their own and increasing sleep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 ஒரு மலரை போட்டு விடு அப்புறம் அடுத்தது ஒரு எங்க இருக்கிற பதிகத்துலன்னா திருநாவுக்கரசருடைய திருக்குறம்புகை அறவுரைன்னு ஒரு தொகுப்பு எழுதின எனக்கு என்ன வேலை நான் வீட்டை பத்தி கவலையே படுறதில்லை அவங்க இருக்கிறான்னு பாத்துக்கிறாங்க என்ன சாமான் வாங்குறாங்க என்னத்தை சமைக்கிறாங்க பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது அது வீட்டுக்காரியம்மா கூட சொல்லுவாங்க ஏதாவது வீட்டை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க நீ இருக்கியெல்லாம் எழுதி வச்சிருந்தேன் பின்னால ரெக்கார்டு எடுத்தான் பாருங்க கீழே பாடிப்படுத்தாமட்டியா இப்போ ரெக்கார்டு இருக்கு இருக்குல்லப்பா பா சீடியில் இருக்கா சீடியில் உடவுட் திருக்குருந்துகை அறவுகை அப்படின்னு யார் செய்த புண்ணியமோ எனக்கு கிடைச்சிடாது தேவாரம்பூரா திருவாசகம் பூரா ஒன்பதாம் திருமுறை வரலையும் இன்னைக்கு சீடியில் கிடைக்கும் திருமூல திருமந்திரம் பாட ஆரம்பிச்சேன் கடவுளுக்கு என்னமோ நினைப்பு ஒரு பத்து டேப் பாடிட்ட முப்பத்தஞ்சு ரெக்கார்ட் பாண்டனும் வயசாயிருக்கு உடல்நிலை சொன்னபடி கேட்க மாட்டேன் இது பத்து பாடியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பாடல் திருமண திருமந்திரம் டேப்ல இருக்கு அது பின்னால வெளியே வரும் இல்லையா ஆமாம் அப்படி இதையும் திருநாவுக்கரசையாக உரை அப்படின்னு பாடியிருக்கேன் சிலர் அவுட்டாக்கு கிடைக்கிறது இல்லை கிடைச்ச போது வாங்கிக்க இப்ப கிடைச்சிட்டே தான் நீங்க வாங்கிட்டீங்கன்னாலே ஆண்டவன் முடியும் இல்லையா ஆமா இன்னொரு பாட்டு மாட்டை தேடி ஆடல் என்பது இங்க செல்வம் காலத்தில் நூறு மாடு இருக்கு நிலம் இருக்கு இப்ப பேங்க் பணமா தான் போச்சு செல்வத்து செல்வத்துக்கு மாடு என்று ஒரு பேர் பேர் ால வெறுக்கப்பட்டதுனால வெறுக்கை அப்படின்னு பேர் செல்வம் என்று ஒரு பேர் மாட்டை தேடி நாட்டு பொய்யெல்லாம் எப்போதுமே பதஞ்சம்பாருங்கிறவன் பெரும்பகுதி பொய் சொல்றதுதான் ஆமா சம்பாதிச்சாங்கிறது இல்ல வர வர வர வர ஜாத்தியா போயிட்டு எங்க போகுது எங்க போகுதுன்னு தெரியல அரசாங்கமும் பண்ணிக்கிட்டா இருக்குது அதன் மீறி இதுவும் நடந்துகிட்டு இருந்த நாட்டுப்பொய் என்ன அது என்னது சபையில பேசறதுக்கு லஞ்சம் தான் அப்படின்னா வருது நம்ம நாட்டுக்கு நல்லதல்ல நாட்டுக்கு தான் ரோகம் பண்றம் நாட்டுப்பள்ளி எல்லாம் வெட்டம் கெட்டவன் அர்த்தம் இல்லையா கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னே காட்டுப்பள்ளி உள்ள கடைசேரிய அப்படின்னா சிவனுடைய திருவடியை சேர்ந்தான்னா போய் சொல்ல மாட்டான்னு அர்த்தம் இல்லையா ஆமா நான் ஒரு தடவை எங்கேயோ ஒரு கச்சேரிக்கு நான் அவர் போறேன்னு சொன்னேன் அந்த கச்சேரியில் என்ன வந்து வாசி ஐநூறு ரூபா தரேன்னு சொல்லியிருந்தேன் மறந்த நானூறு ரூபா கொடுத்துட்டேன் மறந்துட்டான் உடனே இவர் கேட்டாரு நீங்க சொன்னீங்களே கேட்டேன் ஆமா என்ன உடனே நூறு ரூபாய் எடுத்துக்கொடுச்சு ஆமா அப்படி நான் ஒழுங்கா கொடுத்துட்டு வந்து முப்பது வருஷமா எனக்கு வாசிக்கிறாரு முப்பது வருஷமா எனக்கு வாசிக்கிறாரு ஆமா முப்பது வருஷ இருக்க ஒரு விட்டு விட்டு எனக்கும் காசுல ஆசை உண்டு இவருக்கும் காசுல ஆசை உண்டு அவனுக்கும் பிண்டாட்டி பிள்ளை உண்டு எனக்கும் பிண்டாட்டி பிள்ளை உண்டு இல்லையா ஆமா பரமாயந்த மருதலானி வாழ்த்தி வணங்கவே திருமருதல் இருக்கிற சிவனை நீ வாழ்த்தி வணங்கிவிட உனக்கு தவம் தானே வந்து தேரும் ஒன்னிட இருக்கிற போக்குத்தனம் தானே போய்விடும் உன்னுடைய சிந்தையில் இருக்கிற ஒரு திருதல் இருக்கு பாருங்க ஆகார செய்தி அது போய்விடும் போச்சு விடு வணங்கி விடு என்ன பார்த்தவாயு கல்யாண சம்பந்தர் ஒரு பதியமே பாடியிருக்கார் பாடுனாவே பாடுநாவே பாடுநாதேன்னு பத்து பத்து பாட்டிலையும் ஆமா திரு ஆ ஊர் பசுபதித்திரம் தேவாரத்தில் பாடினாவே பாடினாவே அவர் நாக்கு பாடிக்கிட்டே இருக்கு அது போகல கேட்கிறார் பாடினாவே பாடினாவே ஆமா இல்லையா ஆக பாண்டவனை பாடுவதான் எங்க ஊர்ல ஒரு பஜனை மடம் உண்டு பாடுவான் இதுக்கு போய் நான் உட்கார்ந்து கொடுப்பேன் சனிக்க அப்ப சின்ன பிள்ளை நான் உட்கார்ந்து பாட்டுக்க சுண்டருது அந்த சுண்டலுக்காக கேட்டுதான் நான் பாட்டுக்காரன் விடுமா புண்ணியமான பாட்டு இல்லவா என்னையும் பாட்டுக்காரனாக ஆக்கிவிட்டது நாம் பாடினதையும் ஆயிரம் பேர் கேட்கிறாங்க அவன் கொடுத்தாத எல்லாராலையும் பாட முடியுமா முடியாது எல்லாரும் நினைக்க முடியுமா முடியாது எல்லாரும் வணங்கிட முடியுமா முடியாது ஆமா அவன் மனமிரங்கி கொடுத்தான் உனக்கு ஆமா வாயு இளைச்சமடன் தந்த தலைவனே சூத்த மாமர தூளி துடியாதே நெடுங்காலே கற்றுக்கொள்வன வாயில எனக்கு நாக்கில தகராது ஆமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா நாக்காரு சுவை அறியாமல் போய்விட்டது பாடு பாரு வருஷம் பாடி ஸ்பூல் பாடுது கற்றுக்கொள்வன வாயுல நான் எட்டுக் கொள்வன பூவுள கத்தை செங்கடை ஆண்குளன் நான் உடோ எட்டுக்கோ நமனால் மொழி உண்பதே சொல்லி ஒரு கிடைக்கு அப்ப நான் நினைவுட்டி போட சொல்றேன் ஏதோ அதையாவது செய்தான் ஒரு மடாதிபதியோ அல்லது ஒரு பெரிய பணக்காரன் கம்பெனிக்காரன் செய்தான் இல்லணிங் கம்பெனி தமிழர்களுக்கு இந்த தேவாரம் போய் சேருமா சேரா நான் தினந்தோறும் சாமியிட்ட சொல்றது அதுதான் சாமி நீ என்னை பாட வச்சுட்டு நானும் பாடிட்டேன் இதை உள்ள ஜனங்கள்ட பரப்பிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு சாமி சொல்லிக்கே ஒரு பலன் பெறும் படிகளும் ஒரு சீடி கொண்டு வந்து யாருக்காக தேவை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாங்கி விடுங்கள் அப்புறம் கிடைக்கப்படும் ரெண்டமான் தேசியர் வந்து சின்ன பிள்ளையில பட்டினத்தார் ஒரு சினிமா நடிச்சாங்க அதுல பாடி இருந்த பாடல் தான் ஒரு கம்பெனியில பாடியிருந்தாங்க போச்சுன்னா கஷ்டம் கிடைக்கும் போது வாங்கிடுங்க உணர்வார்களுக்கு அவரவர் உள்ள மாதந்தானும் மகிழ மா என்ன பொருள் பஞ்சாற்றத்தை சொல்லிவிடு பஞ்சாச்சரத்தை சொல்லிவிடு இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா நாவுக்கரசருடைய நினைப்பு வந்தது இதையெல்லாம் சொல்லிவிடுவோம் என்று நினைத்ததை சொல்லிவிட்டேன் தவறாக என்ன வேண்டாம் என்று சொல்லி பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக்கொள்வோம்